அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவள்ளுவர் இங்கே சொல்லக்கூடிய கடவுளின் இலக்கணம் காலவியாபி ஆக இறைவன் கால வடிவமாக இருக்கிறார் காலவியாபியாக இருக்கிற கடவுளை எப்படி வழிபடுறது தேசமயமாக இருக்கின்ற இறைவனை பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் பாட வேண்டும்னர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனை பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு புகழ்ந்து பாடுகிறோம் ஆனால் கால வடிவமாக இருக்கின்ற இறைவனை எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கை காலத்தை முறையாக பயன்படுத்தணும் அதுதான் கால ரூபமாக இருக்கின்ற கடவுளை வழிபடுறது காலத்தை கொஞ்சம் கூட வீணாக்கக்கூடாது எந்த கணம் உடம்புலிருந்து உயிர் போகும்னு நமக்கு தெரியாது ஆகவே ஒவ்வொரு கணமும் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியறதுக்குள்ள நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நிலையாமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் குடம்பை தனித்துழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்புன்னு அங்கேதான் அந்த குரலையும் சொல்லியிருக்கார் ஆகவே நாம் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்கக்கூடாது நமக்கு இந்த உடல்ல வாழ்கிற வாழ்க்கை காலம் மிக மிக குறுகியது இந்த பரந்த கால தத்துவத்தை பார்க்குற போது நம்முடைய வாழ்க்கை காலம் மிக குறுகியது ஆனால் இந்த உண்மையை உணராமல் பலர் வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள் நம்ம நல்லா தான் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்போங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் எதுவும் நம்ம கையில் இல்லை முழுமையாக நம்முடைய கையில் இல்லை என்பதையும் நாம் மறக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு வாழ்கிற அதே நேரத்தில் அந்த தன்னம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை காலத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும் வாழ்க்கையை பற்றின தெளிந்த அறிவும் திட்டமிடலும் செயல்படுத்துதலும் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் நம்ம வாழ்ந்ததை நினச்சி பார்த்தா நமக்கு மகிழ்ச்சி ஏற்படணும் ஒரு மன ஏற்படணும் அப்படித்தான் வாழணும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் பிறகு அற வழியில பொருள் ஈட்டணும் இருபத்தஞ்சு வருஷம் அப்புறம் அறச்செயல்களுக்காகவே அந்த பொருளை வழங்கணும் அதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் நம்முடைய வாழ்க்கையை அறத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய நூல்களை பார்த்தா தெரியும் அதில் இருக்கிற அமைதியோ ஆனந்தமோ எவ்வளவு கோடி கோடியா பொருளை சேர்த்தாலும் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் கிடையாதுங்கிறது சத்தியம் சத்தியம் சத்தியம் அது யாரும் மறுக்க முடியாது நிரூபிக்கவும் முடியாது ஆக காலன் வரும் கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானேயே கூறு அப்படின்னு பாடினார் பட்டினத்தார் ஆக வெட்டி காலத்தை கழிக்காம இடைவிடாமல் இறை சிந்தனையோடு நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும் காலத்தை வீணடிக்கக்கூடாது பஞ்சுவாலிட்டிங்கிறது நிறைய பேருக்கு பழக்கத்திலே இல்லை சொல்கிற வார்த்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆ யார் ஒருவன் அதிகாலையில் எழுந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் நேரத்தை நன்றாக திட்டமிட்டு வகுத்து கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறானோ பொழுதுபோலேனே சொல்லக்கூடாது பொழுதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கணும் எனக்கு ஒன்றும் வேலை இல்லையேன்னா வேலை இல்லைன்னா இறைவனுடைய திருநாமத்தை சொல்லு நல்ல நூல்களையெல்லாம் படி ஏழைக் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக்கொடு சமூகத்தில் எத்தனையோ பேர் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு போய் உதவி செய்யலாம் நம்ம வந்து நம்ம நினைக்கிற பொருளை தான் நம்ம விரும்புகிறோமே தவிர பணியை விரும்புகிறதில்ல நிறைய பேர் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை உரிமைக்கு கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் கடமைக்கே தருவது கிடையாது ஆக டிவி சீரியல் எல்லாம் பார்த்து வீணடிக்க கூடாது வாழ்க்கையோட கடைசி காலத்தில் நிம்மதியா இருக்கணும்னா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்போத்தான் நாம் நிம்மதியாக சந்தோஷமா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும் கிருஷ்ணர் கீதையில சொன்னார் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தார் ஆகவே அர்ஜுனா எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் என்னை நினைத்து கடமைகளையும் செய் சொன்னார் எல்லா நேரத்திலும் என்னை எண்ணிக்கொண்டே செயல் புரிவாயாக அப்படின்னார் பகவான் நான் நிறைய மகான்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் மகாத்மா காந்தி சுவாமி சித்பவானந்தர் போன்றவர்கள்லாம் ஒரு கணத்தை கூட வீணாக்கிறது இல்லை வாழ்க்கையில அப்படி திட்டமிட்டு அவர்கள் வாழ்ந்ததால் தான் அவர்கள்லாம் மகாத்மாக்களாக உயர்ந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள் இதனுடைய பொருளை தொடர்ந்து நாம சிந்திக்கலாம்